தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இராமாயணத்திலிருந்து தசரதன் சாபம் பெற்ற கதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் சால என்பவர் பிரமதேவர் வம்சத்தில் பிறந்தவர் அவரும் அவர் மனைவியும் கண்பார்பு அற்றவர்களாக காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் சுரோசனன் அந்த காட்டிற்கு ஒரு சமயம் தசரதன் வேட்டைக்கு சென்றிருந்தான் அப்போது குரடர்களாகிய பெற்றோர் தங்கள் மகனிடம் தங்களுக்கு பருக நீர் கொண்டு வருமாறு கேட்டிருந்தார்கள் சுரோசனன் அருகில் உள்ள ஆற்றுக்கு சென்று தன் கமண்டலத்தில் நீரை முகந்து கொண்டிருந்தான் வேட்டையாடுவதற்காக புதரில் மறைந்து கொண்டிருந்த தசரதன் அவன் கமண்டலத்தில் நீர் முகக்கும் ஓசை கேட்டு அந்த ஓசை ஏனையை தண்ணீர் பருகுவதால் ஏற்படுகிறது என்று தவறாக எண்ணிக்கொண்டான் அந்த யானையை வேட்டையாடுவதாக எண்ணி வில்லியில் அம்பை தொடுத்து ஒளிவந்த திசை நோக்கி செலுத்திவிட்டான் அந்த அம்பு குளத்திலிருந்த சுலோசனன் மீது தைத்தது அவன் வலி தாங்காமல் கதறினான் தசரதன் அதிர்ச்சி போனான் யானை என்று நினைத்து அம்பை எய்ய வரிதமாக போய்விட்டதே என்று வேதனையோடு ஓடிச் பார்த்தான் சுலோசனன் தன் பெற்றோருக்கு நீர்கொண்டு போக குளத்திற்கு வந்த விஷயத்தை சொன்னான் பெற்றோர் தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுத்து தாகத்தை தனித்துவிட்டு தனக்கு நேர்ந்த கதியனையும் கூறுமாறு சுரோசனன் தசரனை கேட்டுக்கொண்டு உயிர் துறந்தான் தசரதன் அவ்வாறு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு தன் தவறுதல் அவர் மகனுக்கு நேர்ந்த மரணத்தை வியாதினோடு கூறினான் ஐயோ குரலகாய எங்களுக்கு கண்ணாக விளங்கிய எங்கள் மகனை இழந்ததால் இன்று நாங்கள் உண்மையாகவே கூடலாகிவிட்டோம் எங்கள் சோகத்தை எங்கள் தாங்கிக் கொள்ள நீ அறியாமல் செய்த பிழை எங்கள் அருமை மகனின் ஆவியை பிரித்துவிட்டது உன்னை கடுமையாக சபிக்கவும் எங்களுக்கு மனம் வரவி ாலும் எளுக்கு ஏற்பட்ட இந்த புத்திர சோகத்தாலே நீயும் இறப்பாய் என்று சாபம் தந்துவிட்டு பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டனர் அவர்கள் அன்று அளித்த சாபம்தான் இராமனை பிரிந்து நான் புத்திர சோகத்தால் இன்று தவிப்பதற்கு காரணம் இவ்வாறு தன் முன்வினை பயனை தசரதன் தன் இன்னுயிர் பிரிவது நிச்சயம் என்றான் அதே வேளையில் பஸ்டர் மூலமாக அரசியலில் இருந்தோருக்கும் அரண்மனை நடைபெற்ற விஷயங்கள் தெரிய வந்தன சேதி அறிந்ததும் யாருமே இதே குமரி அழுது புலமேனார்கள் வள்ளல் ராமன் வனம் புகவான் என்ற சேதி கேட்டதும் நாட்டில் உள்ள கிளி மைனா பூனை உருமாறிய பிள்ளை முதற் கொண்டு பெரியோ சிறியோ எல்லாருமே அழுது துடித்தார்கள் புரண்டார்கள் சேதி அறிந்த லட்சுமணன் சினமே உருவானான் தன் வில்லை வளைத்து நான் ஏற்றினான் தடையை முறித்து தன் ச தமையன் ராமனுக்கே முடிசூட்டப் சுமித்திரனிடம் விடை செல்ல கென்றிருந்த ராமனுக்கு லட்சுமன் கோபம் தெரியவந்தது தம்பியை தேற்றினான் ராமன் நான் கானகம் செல்ல நேர்ந்தது தந்தையின் பிழையன்று தாயின் பிழையும் அது வீதியின் பிழை நீ கோபம் கொள்ளாதே என்று தேர்தல் கூறினான் அந்த நேரத்தில் ராமனுக்கு கைகையால் சாதிகள் மூலம் கொடுத்துரப்பட்டு மறு உறி வந்து சேர்ந்தது ராமன் அதன் மகிழ்ச்சியுடன் வாங்கி தரித்து கொண்டான் சுமித்திரை சோகம் தாளாமல் அழுதால் இறுதியில் தன் மகன் லட்சுமணனை ராமனுக்கு துணையாக காணங்க செல்லுபடி அனுப்பினார் ராமன் பதினான்கு ஆண்டுகள் கழித்து அயோத்திக்கு திரும்பி வந்தால் நீயும் வா இல்லையேல் முன்னதாக உன் வாழ்வை முடித்துக்கோள் என்றாள் அந்த அன்பு தாய் ராமன் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் லட்சுமணன் இராமனை பின்தொடர்ந்தான் இராமன் தன் மனைவி சீதையிடம் சென்றான் அவளும் அவனுடன் வருவதாகக் கூறினாள் கானகத்தின் கொடுமை அவள் மெல்லுடலையும் மென்மனத்தையும் சுழும் என்றாள் இராமன் கொண்டவன் பிரிவை விடவா கானகத்தில் கொடுமை பெரிதாக சுட்டிவிடும் கேட்டு சீதையும் ராமனை பின்தொடர்ந்தாள் சுமித்திரன் தேரை தெலுத்த ராமன் லட்சுமணன் சீதை மூவரும் அழும் மக்களும் அலங்கோலமாக அயோத்தியும் பின் நிற்க காட்டை நோக்கி முன்னே சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து வர நகர மக்கள் சிலரும் பின்தொடர்ந்தார்கள் மாலை நேரம் வந்தது காணகம் செல்லும் வழியில் உள்ள ஒரு சோலையில் யாவரும் தங்கினார்கள் யாவரும் உறங்கி கொண்டிருந்த வேளையில் ராமன் அமைச்சர் சுமத்திரனை எழுப்பி தாங்கள் இப்போதே தேரை திருப்பி நகரத்துக்கு சென்று விடுங்கள் வந்திருப்பவர்களும் நாம் தேரிலே நகரத்துக்கு திருப்பி போய்விட்டதாக நம்பி திரும்பி சென்று விடுவார்கள் நாங்கள் காட்டை அடைந்து விட்டதாக பெற்றோரும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டு கொண்டான் தன் மாமியாரிடமும் மாமனாரிடம் தன் வணக்கத்தை தெரிவிக்க சொன்னான் சிதை அதை கேட்டு சுமித்திரன் கலங்கினான் ராமன் அவனை தேற்றினான் பிரியா விடை பெற்றான் சுமித்திரன் சுமித்திரன் தேரை திருப்பிக் கொண்டு நகரத்துக்கு புறப்பட்டது அதே நேரத்தில் ராமன் தம்பியோடும் மனைவியோடும் காட்டை நோக்கி நடந்து பொழுது புலவதற்கு இரண்டு யோசனை தூரம் நடந்து சென்றுவிட்டனர் நாட்டை அடைந்த சுமித்திரன் வரிஷ்டரை சந்தித்து நடந்ததை சொன்னான் இருவரும் வருத்தத்துடன் மன்னனைக் காண சென்றார்கள் ராமன் திரும்பி வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் தசரதன் மனமுடிந்து உயிரை நீத்து விட்டான் ஈம சடங்களை செய்ய இராமன் இல்லை பரதனே பாட்டனார் வீட்டுக்கு சென்றிருந்தான் எனவே பரதனை விரைவில் வர சொல்லி ஓலை அனுப்பினான் சுமத்திரன் ஓலையோடு தூதர் கேகைய நாட்டுக்கு பறந்தனர் ஓலை தசன இறந்த செய்தி ஏதும் குறிப்பிடப்படவில்லை துரிதமாக நாட்டை நோக்கி வந்தனர் பரதனும் சத்ருக்கனும் வரும் வழியில் நகரமே சீர்குலைத்து கண்டு குடம்பினார்கள் அவர்கள் அரண்மனை அடைந்தது தந்தையை தேடி சென்றனர் அந்த செய்தி அறிந்தால் கைகி தாதியாரி அனுப்பி பரதனை தன்னிடம் அழைத்து வர சொன்னால் பரதந்தன் தாயைக் கண்டு வணங்கினான் தந்தையை பற்றி கேட்டான் அவர் வானூகம் சென்று விட்டார் என்று வட்டமின்றி கூறினாள் கையை ஆற்றுனர் துயரமடைந்தான் பரதன் அண்ணன் ராமனை காண வேண்டும் என்று துடித்தான் ராமன் தந்தை உருண்டு இருக்கும்போதே தன் மனைவுடன் காட்டிற்கு சென்று விட்டான் என்றாள் கல் மனக்காரியான கையை காரணத்தை வினவினாள் பரதன் அவன் கூறினான் அவன் செவிகளை தன் இரு கரங்களாக புத்தி கொண்டான் பஞ்சகி உன் வயிற்றில் பிற பெரும் பழி காளாகிவிட்டேனே என்று ஆளறி துடித்தான் பரதன் வசிஷ்டர் பரதனில் பலவாறு தேற்றினார் பின் தந்தைக்குரிய ஈம சடங்களை செய்ய முற்பட்டனர் தசது இர இறக்கும்போது கையின் கொடிய மனத்தினால் மனம் மிகவும் நொந்து பரதன் தன் பிள்ளையெல்லாம் தன் உரிமைக்கு தகுந்தவன் ஆகான் என்று சொல்லி உயிர்நீத்ததை வசிஷ்டர் அவனுக்கு அறிவித்தார் மனம் வேதனையால் துடித்தது பரதனுக்கு பிறகு சத்துருக்கனையை தந்தைக்குரிய ஈமசடங்களை செய்தான் பத்தாம் நாள் சடகுகளும் முடிந்தன அதற்கு பின்னர் சபையினர் கூடி பரதனி முடிப்புனைத்து கொள்ளுமாறு வேண்டினர் முன்னவன் ராமன் இருக்க பின்னவனான நான் முடி சுட்டிக்கொள்ள முடிய முறையாகாது கானகம் சென்று அண்ணனைக் கண்டு வேண்டி கூட்டி வருவேன் அண்ணன் மறுத்தால் நானும் காட்டில் தாம் செய்ய தொடங்கிவிடுவேன் இதற்கு மேலும் என்னை வற்புறுத்தினால் நான் என் உயிரை போக்கிக்கொள்வேன் என்று பரதன் உறுதியாக கூறிவிட்டான் உடனே காட்டுக்குப் போக ஏற்பாடுகள் தொடங்கின பரதனும் சத்துருக்கனும் மறுபுரி அணிந்து பரிவாரங்களுடன் காட்டுக்கு பயணமாகினார் காற்றில் ராமன் முதல் இதன் முதல முதன் முதலாக தங்கியிருந்த சேனைகள் அடைந்தனர் அச்சோலையிலிருந்து ராமன் கால்நடையாக காடகம் சென்றான் என்பதை அறிந்த பலரும் சத்திருக்கும் தேரை விடுத்து தாமும் கால்நடையாக காட்டை நோக்கி புறப்பட்டனர் இதுவே இராமானியத்தில் தசரதன் பெற்ற சாப வரலாறாகும் நன்றி வணக்கம்